கரவா மடனாகத் தன் கண் ருள்ளinar போல் மரவார் அடியேன் உன்னையே அடக்கின்றேன் நரவர் பொடில் சோர் நரயோர் নিন্দனம் பேறாமயனைப் பணி என்ற பிரானே கரவா மடனாகத் தன் கண் ருள்ளinar போல் மரவார் அடியேன் உன்னையே அடக்கின்றேன் நரவர் பொடில் சோர் நரையோர் நின்ற நம்பி பிரவாமையனை பணி எந்த பிரானே அத்தாமுடி நீரொரு மால்வரையே துத்தாக முன் ஒற்றிய தொல்புகழே அற்றேன் அடியேன் உன்னையே அழைக்கின்றேன் பெற்றேன் அருள் தந்திடு என்ானே ஆரேன் பிறர்க்கு உன் அருள் என்னிட வைத்தாய் ஆரேன் அருவேன் பருகி கழிக்கின்றேன் கடலே மலையே திருக்கோட்டையூரே உகந்தாயை உகந்தடியேனே பிளந்த புளிதா என்றழக்க உள்ளேன் என்று என் உள்ளம் குளிரும் உருவா கல்வா கடல் மல்லை கிடந்த கரும்பே வல்லாளுதல் வேல் நடுங்கண்ணியும் கல்லணம் திரிந்த களிரே கல்லாய் நரணாரணே எங்கள் நம்பி சொல்லாயுன்னை யான் வணங்கி தொடுமாறே அணியே பரங்குன்னேன் பவளத்திராளே முனியே திருமூடி களத்து விளக்கே நியாய தொண்டரோம் வருகின்ற கணியே உன்னை கண்டுகொண்டு தொழிந்தேனே இல்லை நின் அருள் அல்லதனக்கு நிதியே திருநீர்மலை நிச்சய தொத்தே கதியே தலைவி தொழில் தொண்டரு தமக்கு கதியே உன்னை கண்டு கொண்டு என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறர் என்னை மாணிக்கமே உழைக்கின் நவித்தே உன்னை விடுகாய் சுடர்மா பதி போல் உயிர்கெல்லாம் தாயாயடைக்கின்ற தந்தாமரை கண்ணாயிருந்தவாயா உன்னை எங்கணம் நான் மறக்க பொழில் சோழ் நலையோர் நம்பிக்கு தொண்டாய் கலிய நொலிச தமிழ் மாலை தொண்டே பாடுமென் பாடி நின் நாடா உண்டே விசம்பு உந்தமாக்கில் அதுயரே பொழில் சோழ் நடையோர் நம்பிக்கு என்ன தொண்டாய் கலிய நொலிச தமிழ் மாலாய் தொண்டே இருவ பாடுமென் பாடி நின் நாடா உண்டே விசம்பு உந்தமக்கில் அதுயர எல்லா ஏனமுமாய்ப்புகுகுந்து ennayullam kondagalva vendalum en kangal neergal choru tarumaal ulle nenurghi nenjam unnayulliyakkal nallenunnayall narayor nenanambiyo ulle yanavumaippund ennayullam kondagalva vendalum en kangal neergal choru tarumaal ulle nenurghi nenjam unnayulliyakkal நல்லே நுண்ணல்லால் நரையோர் நில் நணம்பி வாழியின் உருவாய் மருவி எந்தன்மாடே வந்து அடியேன் மனம் கொள்ள வல்லமைந்தம்மை கவிதை பணுவல் கொண்டு நாடே நுண் நயல்லால் நரையோர் நில் நணம்பி அம்மானும் எம்மனையும் என்னைப் பற்றொழிந்த நட்பின் அம்பானும் Adiyanukkaginindra Nanmanavan chudare Narayur nil nanambi Unmaimavanavan namallal Magindet tamattene Shiriyaayor pullayumay Ulagundur alilameel uravay Ennengi nullay Uravayayay urandadudra Adiyanjirindariyen Adiyanani vandukindrum Naravarum podilzun நரையோர் நில் நணம்பிண்டாயை வாணவர்கள் நினைந்தே தென் வரிதால் ஆண்டாய் என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன் நெஞ்சு நுள்ளே உகுந்தாயை போகட்டேன் நான் தான் உண கொழிந்தேன் நரையோர் நெல் நணம்பி தாதயப்பால் எழுவர் பழவடிமை வந்தார் என் நெஞ்சு நுள்ளே வந்தாயை போகலோட்டே என்றோ வெண்ணாருகிறே அரசே அருள் எனக்கு நந்தாமல் தந்த வெந்தாய் நரையோர் நெல் மழிவில் துணித்தமைந்தா என் நெஞ்சத்துள்ளிருந்து இங்கினி போய் பிறர் ஒருவர் நன்னெஞ்சவன் நறையூல் நின் நணம்பியோ எப்போதும் பொன்மலருட்டு இமயோர் தொழுது தங்கள் கைப்போடு கொண்டிறஞ்சு கழல் மேற்பணின் நாய் நெஞ்சு நுழே புகுந்தாயை போகலொட்டேன் நற்போது வண்டு கண்டும் நின் நணம்பியோ நேராக்கள் நன்னை உடந்தோம்பி வைத்தமையால் யானா எந்த காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தரும்பின் தெளிவே என்னால் நானே எய்தேற்றேன் நறையூர் நம்பியோ நன்னீர வயல் புடசோல் நறையூர் நின்ற நம்பியை கண்ணீரமாள் வரைத்தோல் கலிகன்றி மங்கருகோள் நீர சொல் மாலை சொல்லுவார்கள் சூழ்வி செம்பில் நேர்மயால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே கண்ணீர் வயல் புடச்சோள் நறச்சூர் நின்ற நம்பியை கண்ணீரமாள் வரை தோல் கலிகண்டி மங்க அருகோள் நேர மாலை சொல்லுவார்கள் சோழ்வி செம்பில் நன்னேல் மயால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே நவில்்சங்கரு உயிர் சற்றவில்லை என்று கற்றவரு தந்தம் மனமுள்கொண்டு என்ன எப்போதும் நின்முனியை மரமேடை தமைந்தனை கனவில் சென்றார்க்கும் நன்னற்கரியானை நான் அடைய நரையோல் நின் நம்பியை கனவில் கண்டே நின் கண்டமயா என் கண்ணினகள் கழிப்ப களித்தேனே அவள் சங்க நரக்கருயிர் வாழ சற்றவில்லை என்று கற்றவர் தந்தம் மனமுள்ண்டுதும் நின் தெ முனியாய் மரமேடைந்தனவே சென்றார்க்கும் நன்னற்கரிய நான் அடியேன் நறையூள் நின் நம்பியை கனவில் கண்டே நின் கண்டமையால் என் கண்ணினகள் கழிப்ப கழித்தேனே நினைந்த கண்டே யொக்க என்னையும் தன்னையே நினைக்கச் செய்து தான் எனக்காய் நினைந்தருள் செய்யும் அப்பனை அந்நிவையண்டு திட்டவாயனை மகர குழைக்காதனை கோவலிட அமரற்கரியேற்றை என் நண்பனை அண்ணியாதியே வந்தனால் வந்தன் நெஞ்சிடன் கொண்டான் மற்றோர் நெஞ்சறியான் அடியேனுட சிந்தையாய் வந்து தென்புலற் கண்ண சேர்கொடான் இது சக்கரப் பெற்றேன் புடி தோல் குடந்தை தலை கோவினை உடமாடிய கோத்தனை எந்ததந்தை எம்பிராணையத்தால் மறக்கேனே உரங்களாளி என்ற மன்னர் மாண பாரத தொரு நேராய் சென்று இறங்கியோர்ந்தவர் கின்னருள் பம்பார் புனல் காவிரி அரங்கமாலே என்னாலு நாள் ஆழிசோர் அரங்கம் அழங்கச் சென்னு சரங்கலாண்ட தண்டாமரை கண்ணனு கண்ணே என் மனம் தாழ்ந்து நில்லாதே அங்கு வெண்ணரகத் தொழுந்தும் போது அஞ்சலன்னே அங்க தாமரை அண்ண பொன்னாரடி எம்பிரானை கும்பற்னியாய் நின்றை வெண்ணொண்டு கரும்பினை ஏனன் பாலினே என் மனம் சிந்த செய்யாது தட்டன பொழுதாக என்னும் என் மனத்தகலாறு தட்டலர்த்த பொன்னே அலருகாங்க தாழ்பொழில் திருமாலிருஞ்சோலயம் கட்டியில் காதலால் மரண்கு பரவத்துல என் பண்பன என்னை பாடல் செய்ய பன்னீரின் மொழி ஆழ் நரம்பில் பெற்ற பாலையாகி இங்க புகுந்து என் கண்ணம் நெஞ்சம் வாஜுமிடம் கொண்டான் மனம் கடல் வண்ணன் கொண்டி வண்ணன வண்ணமே அண்ணிவாயுறையாதே இனியப்பாவம் வந்த இடம் சொல்லி யமக்கி மய அருள் பெற்றமையால் அடும் துணிய தேர்தின்பமே தருகின்றதோர் தோற்ற தொன்னொழப்படும் முனியை வானவரால் வணங்கப்படும் நுகர்கின்றியை காதல் செய்த கல்வனை என்ன கண்டு கொண்டே நடியே நுரையீர் இதற்கென்று என் மனத்தை இருக்கும் பொழ் தஞ்சையாளியை பொன்பயான் நஞ்சமண்ணிடந்த மனைத் தொடனே புரை செய்கர் வாழ்வட சூழ்கடல் சில வைத்தியமயோடு பொஞ்சை வாழ் வரையை மணி கொண்ட நயன் என் மனம் போத்தி என் நாதேடுண்டலர் பூம்பொழில் மங்கயர் தோன் நல் நன்னரையோர் நின்ன நம்பிறன் நல்லவா மலர் சேவடி சென்னையில் தொழுதும் எழுந்தாடியும் தொண்டர் கற்க சொன்ன சொல் மாலை பாடல் பத்தி வழிபாடு மின் தொண்டே பாட நும்மி பாவம் நில்லாவேடு பிண்டல் அற்போம்பொழில் மங்கையான் நல்வாட்களியன் திருவாலி நாடன் நன்னரையோர் நின்று நம்பிறான் நல்ல மாமலே சென்னையில் தொண்டர் கட்டவன் சொன்ன சொல் மாலை பாடல் பத்தி பாடுமின் தொண்டேற்பட நும்மிடைப்பாவம் நில்லாவே மஞ்சோர வெங்குருதி வந்திழிய வெந்தடல் வாழ் கூந்தளாய் மஞ்சர முலையுண்ட மாதலாய் பண வருடம் கோவேரமிழந்த மணிமாணமல் செல்வத்தஞ்சேர எம்பெருமான் தாய் தொழுவார் ஆன்மீன்தல மேலாறு கஞ்சோர வெங்குருதி மந்திரியா கந்தளல் பால் கோந்தளாலாய் மஞ்சர முலையுண்ட மாதலாய் வான வருடம் மணிமாட மல் செல்வ தஞ்சேற எம்பெருமான் தாழ் தொழுவார் வான் நிழந்தேளாரே கொம்புருவரு நொடுங்கண் அலர் மகளை வரையல தமர்ந்து மல்லல் கொம்புருவ விளங்கனி மேல் இளங்கண்ணு கொண்டறிந்த கோத்தறி போலாந்தோலை வஞ்சேரானந்து கோயில் பெருமான் தாள் தொழுவார் எப்பொழுதும் என் மனத்தே இருக்கின்ற நிலக முன் விலகு முருமி நாளை காதோடு கொடிமோக்கன்றுடன் அறுத்த கைத்தலத்தின் அதோடு மண்டலம்பும் தஞ்சேர எம்பெருமான் தாழை ஏத்தி ஓதோடு குணல் தோபும் புண்ணியரே புலில் நாரேரா தென்னிலங்கை வஞ்சமத்து பொன்னி வீட போராடும் சில அதனால் பொருகனகள் என்னே ஆளும் தாராளன் வர மாறுவன் தஞ்சம் பெருமானும் வராளும் பேராளன் பேராதும் பெரியோரை ஒரு காலும் மாசுடம் வல்ல மணர் ரமக்குமல்லேன் முந்திச் சன்னறி உருவாய் இரணியனை முரணடித்த முதல்வர்க்கல்ல பெருமான் தாழை நாளும் சிந்தி பார்க்குள்ளம் தேனூறு எப்பொழுதும் மே பண்டே நமாயுலகை அன்னிடந்த பண்பாடா வெண்ணு நின்று தொண்டானேன் துருவடியே துணையல்லால் துணையிறேன் சொல்லுகின்றேன் மலர்புறவில் கண்ணினையும் கழிக்குமாறு மைவிரியும் வரிகளவில் படுகடலுள் துயிலமர்ந்த பண்பாவென் மைவிரியும் மணிபரபால் என்னம் வந்தாரு என்னும் வண்டார் நீளம் தஞ்சேரையும் வருமா இருவடியை சிந்தித்தேயும் கொண்டான காளானார் காளாம் என் அன்புதானே என் பாவங்கள் சேரா மேல விண்ணும் மன்னவர் மந்திரஞ்சம் மெந்தளிரு போல் அடியினான வண்டி அம்ப பயன்பொடில் சோழ் தஞ்சேரயம் தன்னை கண்ணார கண்டுருகே கையார தொழுவாரை கருதும் காலே வெள்ளத்தேன் பொய்யகத்தேனாதலால் போதொருகால் கவலையண்ணும் வெள்ளத்தேற் விளவயலுள் கருணீலம் கலைஞர் தாளால் தள்ள தேன் மணனாரம் தஞ்சேரயம் பெருமான் நாளும் உள்ள தேவை முருகு நடந்து வயல் நின்னபடையோடு அண்ணம் தேமாவின் நடலில் கந்துயிரும் தஞ்சேரையம்மான் தன்னை பாமாந்தேர் பரகாலன் களிகண்ணி ஒழுமாலை கொண்டு தொண்டேர் தூமால் தேர் கொண்டே சோற்றுவேன் நுல் துணை கையால் துணுது நின்று பூமாஞ்சுடலால் நடந்து வயல் நின்ன பெடையோடு அண்ணம் தேமாவின் நடலில் கந்துயிலும் தஞ்சேரையம்மான் தன்னை தேர் பரகாலன் கலிகண்டி மாண்டு தொண்டேர் தூமான் சேர் பொன்னடி மேல் சூத்துவேன் நுன் துணை கையால் நின்று அந்த காலில் பெருவிலங்கு தாழவிட நள்ளிரொட்கண் வந்த எந்த பெருமானார் மறுபு நின்ற ஊர்வாலும் மறையாளர் அந்தி மோண்ட மணலோம்பம் அணியார் அழுந்தோற அந்த காலில் பெருவிலங்கு தாளவிட நள்ளிரொட்கண் வந்த எந்த பெருமானார் மறுப நின்னூர்வோலிவானிவாண்டம் அணியார் படமன்னர் சம்மாள பாரதத்து தேரில் பாகனாயோர்ந்த தவதவனோர் போல மேலே வளைத்த நடுவாழைக்கு அஞ்சி போன குருஹினங்கள் ஆரல் கபலோடரு கணையும் அணியார் வயல் சூழந்தோரே கும்பன் முதல் சோ தென்னிலங்கிரவன் சிறங்களை இரண்டும் கும்பர்வாடி கிழக்காக உயிர்த்த உறவோன் உறபோலும் கும்பிலார் தாதவி மேல் போதி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளம் கண்ணுள்ளும் நின்னார் நின்ற ஊறு போல பிள்ளைக்கிறதே அள்ளல் சிறுவில் கயல் நாடும் அனியார் அணியார் வயல் சூழந்தூரே இரவும் தானேயாய் பாரும் பின்னும் தானேயாய் நிகரில் சுடராய் சுடராயிருளாகி நின்னார். நின்றி மாதல்டிலங்கு தாமர போல் செவ்வாய் முருகல் செய்தருளி மாடு வந்தன் மனம் புகுந்து நின்னார் நின்றவோர் போல மேடுமாற தனிச்சோளம் போழ்க்கொண்டல் துளி சோவ ந்து மல நட வைகி அணியன் மனம் புகுந்து என் நீலக் கண்கள் பணிமல்க நின் நின்ற ஒரு போல போல் நடுவேது மணி மாடத்து ஆலை புகையால் அடல் கதிரமரைத்தும் வீதிய அஞ்சு மருங்கல் இட நாவ மனாந்து நின்ன கணவகத்து என் நஞ்சு நிறைய கைகோப்பி நின்னர் நின்றவோர் போல அஞ்சு எண்ணம் எல்லாவ்கள் ஆடகத்தில் அஞ்சிலம்பினார் போவா அணியார் வீதி அழுந்தூரே என் ஐம்புரணும் ஜடிலம் கொண்டு இங்கே நிருணல் எழுந்தரு பொன்னித போன புனித ரூல முதவி மேல் வரிவண்டி அண்ணம் விடையோனுடன் அணியார் வயசூழ்தூர நெல்லில் குமலை கண்காட்ட நீரில் குமுதம் வாய் காட்ட அல்லிக் கவல முகங்காட்டும் கழனி அழுந்தூர் நின்னானை குயில் கோபம் மங்கவேந்தன் பரகாலன் சொல்லில் பொதைந்த தமிழ் மாலை சொல்ல பாவம் நில்லாவே குமலை கண்காட்ட நேரில் குமுதம் வாயி காட்ட அல்லை கமலமுகம் காட்டும் கழனி அழுந்தூர் நின்னானை எல்லை பொதம்பெல் குயில் கோபம் மங்கவேந்தன் பகாலன் சொல்லில் பொந்த தமிழ் மாலை சொல்லப்பாவம் இல்லாவே கமரா யமுனன் திரளாக முன் கீண்டு கந்த சங்கமிடத்தானை தழல அடிமலத்தானை மலத்தனையார் அழுந்தையில் மண்ணினார் அடியேன் கண்டுகொண்டே கமரா யமுனன் திரளாக முன் கேண்டுகந்த சங்கமிழத்தானை தடல அடிவலத்தானை மலத்தயனையார் அங்கமல கண்ணனை அடியேன் கண்டுகொண்டே மடிய கொலையார் மழு கொண்டருளும் மூவாவானவனை முழிநீர் மன்னனை அடியார் காவாவெண் நிறங்கு தென்டுந்தையில் மண்ணாவாதி தேவனை யான் கண்டுகொண்டு திளைத்தேனையானை ஒழுநீர் உலகங்கள் படைத்தானை விடயானோடவண்ணு விரலாடி விசைத்தானை யார் தென் இளங்க அழித்தானை அணி எழுந்தூருடையை அணியே நடைந்து போனேனே என்றால் மாறி தடுத்தவனை குளரடமன்று அதனு கருள்ரு அம்து அணிந்தோர் நின்றான கண்டுகொண்டு நிறைந்தேன் காய்ந்தானை கண்ண மங்கையுள் நின்றானை வஞ்சன பேய் நான் மறையோர் தென் அழுந்தையில் வண்டி அஞ்சல குண்ணன் தன்னை அடியேன் கண்டுகொண்டே பெரியானை அமரர் தலைவர்க்கும் பிரமனுக்கும் உரியானை முகந்தானவனுக்கும் உணர்வதனு கரியானை மறையோர்கள் அடிவனையும் கரியானை அடியேன் கண்டுகொண்டு கழித்தேன் மார்பந்தன்னை திசமன்னீர் எரி முதலா உருவாய் ஒளி சேரும் மண் நினைந்த என்னை யுகந்தானை நிலமகள் தன் முலையாள் வித்தகனை முதுனான் மறைவீதி தோறும் அலையாறின் கடல் போல் முடங்கும் தென் எழுந்தையில் மண் நினைந்தார் கலையார் சொற்பொருளை கண்டுகொண்டு கழித்தே நேரானை குடந்தை பெருமானை இளங்கொழி சேர்வார முலையாள் மலர்மங்க நாயகனை நமுதை தயு மண்ணினார் தாரமுகிலை கண்டுகொண்டு கழித்தே நேரானை குடந்தைப் பெருமானை இளங்கொழி சேர்வார்பனமுலையாள் மலர்மங்க நாயகனை நமுதை தென் எழுந்தையில் மண்ணின கார்கருகிலை கண்டுகொண்டு கழித்தேனல் முருகன் அனையார் தன்னெழுந்தையில் மண்ணினின்ன அறமுதல் மனவனை அணியாலி அர்கோன் மறுவார் மலவன் கலிகண்ணி சொல்ண்டும் முறைவழுவாமல்லார் முழுதாள்வானுலகே முருகன் அனையார் தன் அழுந்தையில் மண்ணி நின்ன அறமுதல் மனவனை அணியாலியர்கோன் மறுவார் சொல்லும் முரவடு மாம வல்லார் முழுதாள் வருவானுலகே தெருவுக்கும் திருபாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா குருவ செஞ்சுடரா உலகுண்ட ஒருவா திருமாறுவார் உடலில் ஒழியா தெரிவித்தேன் அழுந்தோர் மேல் திசலின் நவம் மானே தெருவிக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கரசே செய்ய கண்ணா குருவச்செஞ்சு அழிவல்லானே உலகுண்ட ஒருவா திருமாறுவார் உடலில் ஒழியா தருவிஞ்சனில் நடைந்தேன் அழுந்தோர் மேல் திசனில் நவம் மானே தார் மேல் விகழ் நல்வளைத் தோடி பாவை பூ மகள் முடனே வந்தாய் என் மனத்தே மண்ணி நின்றாய் மால் வண்ணா மழை போலொளிவண்ணா அந்த காபம் விழையாதை திரியா சாமவே அணே நடுமானே அந்தோ நின்னடியேன் அழுந்தோர் மேல் திசனில் நவம் மானே யார் அழியும் சங்கமுமேந்தும் நீண்ட தோளுடையாய் அடியே நச்செய்யாத செய்தாய் சிறுமைக்கும் பெருமைக்கும் முழு புகுந்து வாழ்வதற்கஞ்சனில் நடைந்தேன் நடிகன் நிமத்தறி அழுந்தோர் மேல் திசனில் நவம் மானே மரணே பஞ்சமன் பவ்விழியன் சோழன் பார் மன்னர் மன்னர் தாம் பணிந்தரணே மகவனே மதுசூதா மற்றோர் நல்துளை நின்லாலேன் காரணே நாரணனே திருநரையோர் நம்பே எம்பரமானும் வராளுமரணே ஆதிவராக் அழுந்தோர் மேல் திசனின் நவம் மானே பின் புகவஞ்சமத்தரியாய் பரியான் மார்பகம் பற்றி பிளந்து பண்டானுயோர் மால்வரையந்தம் பண்பாள பரணே பவித்திரானேன் நான் கலியுகன்மை தருமமாவது அறிந்தேன் அண்டா நின்னடியேன் அழுந்தோர் மேல் திசனில் நவம் மானே வின் தயிரினை அமுதச் சொன்னார் சொல்லினகம் பரிசே பெத்த நாயாளா புண்டிருந்தம் தாடாளா தரையோர்க்கும் விண்ணோர்க்கும் ஆயான் என்னத்தறிய அழந்தூர் மேல் திசனில் நவம் மானே கருத்து கஞ்சன அஞ்ச முனிந்தாய் கார் வண்ணா கடல் போலொளி வண்ணா இருத்திட்டான் விட ஏடும் முன் மென்னாய் அழுந்தோர் மேல் திசனில் நவம் மானே யானே கடியார் களி நம்பி நின்னையே கடியார் காலர் ஐவர் புகுந்து காவல் செய்தவ கவலை பிழைத்து வந்து புகுந்தேன் கூற சோரி பதந்தன தருளி அடியேனை பணியாண்டு கொழந்தாய் அழுந்தோர் மேல் திசனில் நவம் மானே கோவாய் ஐவரண்மை குடியேறி கூறசோரி பதவென்று குமைத்து போகார் நான் அவரை பொறுக்ககில் புனிதா புட்கொடியாய் நெடுமாறே வாய் நாகனையில் துயில்வானே திருமாலே இணை செய்றிய ஆவாக நடிகேற் திரை இறங்காய் அழுந்தோர் மேல் திசனின் நவம் மானே மண்ணு பங்கும் பொழில் சோழ்ந்த அழுந்தோர் மேல் திசனின் நவம் மானை கண்ணு மண்ணு சிந்தோள் கலை கண்ணு ஆலி நாடன் மங்கலன்ன்னவின் தமிழ் நன்மனை தூயமாக வல்லார் மண்ணு மன்னுகாண்டு மாணவன் குடை கீழ் மகிழ்வாறு கண்ண மண்ணு வம்பும் பொழில் சோழ்ந்த அழுந்தூர் மேல் திச நின்னவம் மானை கண்ணி மண்ணு திந்தோள் கலி கண்ணி ஆறினாடன் மங்கை குல்தான்வின் தமிழ் நன்மணி கோவை தூயமாலிபத்தும் வல்லார்லகாண்டு மாணவின் குடை கீழ் மகிழ்வாறு வங்கமல திருமகளும் புவியம் செங்கொண் திருவடியின் நிபருட முனிவரத்த மங்கமளி தடங்கடலுள் அனந்தன் என்ன வரி அரவி அனைத்து என்ன எங்கமலுகால் என்ன தன்மை அங்கமலத்தயனும் செல்வாத்து அணி எழுந்தோர் நின் நுகர்ந்த அமரோவேங்கமல திருமகளும் குபிகம் செம்பொன் திருபடியின் வருட முனிவரத்த வங்கமலி தடங்கடலுளந்தின் வரியவினக்குமாயான் எங்க மல நிரப்புகள் வேதம் ஐந்து வேள்விகளும் கேள்விகளும் அணியடுந்தோர் நின்ந்தவமரோவேலகும் இருள்மண்டியுண்ண முனிவருடுதானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகலைனால் வேற பொருளையெல்லாம் பரிமுகமாயருளியவம் பரமண்கான் சங்கம முர சங்கமல மலர ஏறி அண்ண மலை விழையோட முறின் செல்வத்து அணியெழுந்தோர் நின்ந்த மர இளத்தலய மர வேடம் பொய்கவுக்கு கோழ் முதல பிடிக்க அதனுக்க நுங்கி நின்று இலத்தி கடும் மலச்சுடரே சோதி நெஞ்சிடர் ஜெயித்தருடையோர் நின்னு கந்தர் கோவே இளம்பு முதல் கலனிந்தோர் சங்கன் கொன்னன் திகந்திருவுருவம் பன்னியாகி இளங்கு புய் மடந்த இடந்து புல்கி யிற்ற்றவை தருளியம் மீசன்கான் அளம்புதிரை வண்டொளிப்போகம் கோப மகில்கள அளம்புதிரை புனல் புடை சோழ்ந்த செல்வாத்து அணியெழுந்தோர் நின் நுகர்ந்தமரர் கோவே மனமேபு மடல் அறியும் உருவமாக திரள் மேபும் இரணி எனதாக வஞ்சனையால் வந்த பேச்சி மாட உயிர் பவ்ய வெம்மாயன் காண்மேன் இனமேவரிவழக்கோவை வந்தர் கோவே ஆனவரிடம் துயர் தீர வந்து தோன்னி மானுருவாயி மூபடி மாவளியை வேண்டி தான மறு வேடுலகு தனி முதல் சக்கரப்பறையின் தலைவன் காண் மின் மரம் பொடில் தடுவீதி மாளிகைகள் கூட தோறும் ஆனதுள் சேர் மறையாளர் பயிலும் செல்வாத்து அணியழுந்தோர் நின் நுகர்ந்த வமரர் தோஹுவேன் தனி தமிழ் விரலால் சீத பகலவன் மீது எங்காத விளங்க வேந்தான் அந்த மில் தின் கரம் சிறங்கள் புரண்டு வீழ அடுகளை வடகலையும் திகழ்ந்தார் அந்த புகையார் செல்வத்து அணி எழுந்தோர் நின் நுகந்த கோவே மிகு மத வேளம் குலைய கொம்பு பரித்து மழவிடை அடர்த்து குரவை கோத்து மலர்க்குழலால் ஆட்சி வைத்த தயிர்வெண்ணை உண்டுகந்தமாயான் காண்மின் புத்தம் காட்ட திகழ் வள வளமிக்கெங்கும் அம்பன் மதில் புழில் புட சூழ்ந்த செல்வாத்து அணி எழுந்தோர் நின்னு மல்லம் வெல்லம் பொன் கரிய முருகும் உடையச்ச நீடரு பருவத்தோளுடைய மின்னே நிலவு புகழ்ங்கை நடிகான் காண் மின் தழுவீதி மணியணைந்தோறும் ஆடேறு மலர் குழலார்பயிலும் செல்வாத்து அணியழுந்தோன் கோவே நன்றியாய் மீனாகி அறியாய் பாறை படைத்து கா துண்டு அந்த அமரற்கதிபதியும் அயனும் அடிபணிய அணியழுந்தோர் நின்ற கோவை நாடன் ஒளி செய்த பாடல் ஒன்னினடு நான்கு மோரைந்தும் வல்லார் ஒளிகடல் சோடு உலகமே மீனாகி அரியாய் பாறைப்படுத்த தொன்று வென்ற பரமந்தன்னை அன்ற அமரபதியும் அயனும் ஜாயும் அடிபணிய அணியடுந்தோர் நின்ற கோவை அண்ணினாடன் கலிகண்ணி ஒளி செய்த பாடல் ஒன்னினொடு நான்கு ஓரைந்தும் வல்லார் ஒளிகடல் தோல் உலகும் வெள்ளம் மனம் வெள்ளம் வகை கருதி வெள்ளம் முதுபரவை திரைவிரியரயங்கம் தள்ளம் மதிகளும் சிறுபலையோர் சலசையன தொள்ளும் எனதுள்ள தொள்ளும் உறவாரையுள்ள வெள்ளம் மனம் வெள்ளம் பகை கருதி கடல் தொழுவீர் வெள்ளம் ஒரு வரவை திரைவிரிய அரையங்கம் தெல்லும் மனதிகளும் சிறுபுலையோர் சலசயண தொள்ளும் எனதுள்ள தொல்லும் உறவையுள்ளே செஞ்சாத் தொடு கஞ்சி மருவி பிரிந்த வருவாய் மொழி மதியடி உணர்மின் உணர்வீர அறையும் மின தொழு தூய்மினீர் பணியும் சிறு தொண்டீர் அறையும் புனல் ஒரு பால் வயலொரு பால் பொழில் ஒரு பால்வன் தினமரையும் சிறுபொலியோர் சலசயன துறையும் மதி புதியும் ஜாய் மழிவாளியொடுருவால் தானாகிய தலைவனவன் அமரார் தழுவும் சிறுபுலையோர் சலசையனத்தானது அடியல்லது உன் நிறைய நந்தா நடு நரகத்திட் நனு காவகை இமயோர் தொழுத துமிடம் சிறுநீர் செந்தாமர மலரும் சிறுபுரையோர் சலசயனத்தே அந்தாமரையடியாய் உனதடியேற்ருள் புரியநீளமும் மலராம்பலம் அரவிந்தமும் பிறவி கடுநீரொடு மடவாரவர் கண்பாய் முகமலரும் வயல் தழுவன் சிறுபுரையோர் சலசயனம் தொழில்நீர் மயதுடையார் அடிதொழுவா துயரிலரே ஏங்கு தந்திருமாலிருஞ்சோள மலையுறையும் மாயா எனக்குறையாயுது மறை நான்கினுடாயோ புகமறையோ சிறுபொலையோர் சலசையனத்தாயோ உணதடியார் மனத்தாயோ அரியாங்கு தந்திருமாலிருஞ்சோள மலையுறையும் மாயா எனக்குறையாயுது மறை நான்கின் புகமரையோர் சிறுபுலியோர் சலசயனத்தாயோ உனதடியார் மனத்தாயோ அரியார் வருநீளம் மலர் கண்ணார் மனம் வெட்டிட்டு உய்வா நுணகலே தொடுதொழுவேன் செவ்வாய் மொழி பயலும் சிறுபுலியோர் சலசயணத்து ஐவா ورای ملا ورلاయే کرما مگیلورو با کنالورو با پنلورو با پرمال مرایورو با پیروورو با نینادورو با تيرما مغل مرو سرپولے اور سلا دینت ارما کڈل مو دے ونا ددیے شرنا میں کرما مگیلورو با کنالورو با پنلورو با پرمال ورایورو با பிறகு உருவா நினா சிறுமா மகள் மருவும் அருமா கடலமுதே உனதடியே சரணார் நெடுமருகில் சிறுபுலையோர் சலசயனத்து ஏழார் முகில் வண்ணந்தன்னை இமயார் பெருமானை ஆரார் வயல் மங்கை கிரை கலியனு மாலை பாராரி பரவி தொழ பாவம் பயிலாவேரார் நெடுமருகில் சிறுபுலியோர் சலதயனத்து ஏறார் முகில் வண்ணன் தன்னை இமயோர் பெருமான கலியனு மாலை வாரிய பரவி தொழ பாவம் பயிலாவே பெரும்புறக் கடலை அடலத்தினை பெண்ணையானை எண்ணில் முனிவர் கருள் டரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தரானை அலரையடியின் சுவை கரும்பினை கனிய சென்று நாடி கண்ண மங்கையுள் கண்டுகொண்டே பெரும்புற கடலை அடலற்றினை பெண்ணானை எண்ணில் முனிவர் கருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை பத்தராவியை இனி திர தொத்தினை கரும்பினை அலறையடியே மனத்தாசையை அமுதம்புதின் சுவை கரும்பினை கனியைச் சென்று நாடு கண்ண மங்கையுள் கண்டுகொண்டேன் அலத்தவத்தை திவத்தை தரும் மெய்யை பொய்யினை கையில் ஒரு மை நிற கடல் வண்ணனை மலையாளில் பள்ளி கொள் மாஜனை பகல இற்ற நாளினை நாளையாய் வரும் திங்களையாண்டினை கண்ணலை கரும்பில் நினை தேரலை கண்ண மங்கையுள் கண்டுகொண்டே கங்களுக்கு செய்கின்ற ஈசனை வாதவார் குழலால் மலமங்கலன் பங்கனை பங்கில் வைத்துகம் தான் தன்னை பான்மயை பணிமாமதியம் தவள் மங்குளை சுடர வடமாம் நச்சினாம் வணங்கப்படும் கங்குளை பகலை சென்றுண்டிமைந்தனாய் அன்றி அந்தனர்ந்த யுடீசனை எந்த எனக்கு பிணில் வைப்பினை காசினமணியை சென்று நாடி கண்ணமங்கையுல் கண்டுமயத்துடன் மே இம்மையை மருமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்ட தப்புற துத்துடுமையனை கையிலாடி ஒன்றே இந்திய கோத்தினை கொன்றினை ஓரின் நடித்தோத்தினை காத்தினை புனலைச் சென்று நாடி கண்ண மங்கையுள் கண்டு கொண்டே இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆத்தலை அண்டத்த புற தொத்திடமையனை கையிலாடி ஒன்றே கோத்தினை கொன்றினை திரை காத்தினை புனலைச் சென்று நாடி கண்ண மங்கையில் கண்டுகொண்டே பனை துரங்கம் பட சீரிய தோன்றலை சுடர்பான் கலன் பெய்ததோர் செப்பினை திருமங்கை மணாளனை தேவனை திகழும் பவள துளியொப்பனை கற்பினை கழிநீர் மலரும் வயல் கண்ணமங்குள் கண்டுகொண்டே நேத்தனை திசனான் முகம் தந்தையை தேவதேவனை மூவில் முன்னி அவிருத்தனை விளங்குழியை விண்ணை மண்ணினை கண்ணுதல் கூடிய அருத்தனை அரிய அப்பிலாரின்ன கருத்தனை கழிவண்டொழில் கண்ண மங்கையுள் கண்டு கொண்டே கழித்தை விளங்காய் வீட கன்று வீசிய வீசனை பேய் மகள் துஞ்ச நஞ்சு சுபைத் தொண்ட தோன்றலை கண்கட தோன்றிய நெஞ்சினாய் முதத்தினை நச்சுவாரு மேல் நிற்கும் நம்பியை கஞ்சனை கண்ணவங்கை மலுருவாய் நின்ன விண்ணினாய் விளங்கும் சுடற் வேள்வியை விளக்கின் ஒளி தன்னை மண்ணினை மலையீரை மாலமா மதிய மரங்கள் கண்ணினை கண்களால் அளவம் நின்று கண்ண மங்கையுள் கண்டு கொண்டேன் கண்ண மங்கையுள் கண்டு கொண்டேன் என்று காதலால் களி கண்டி உற செய்த வண்ணவும் தமிழ் ஒன்பதோ நொண்ணிவை வல்லராயுரைப்பார் மதியம் தமிழ் விண்ணவராய் நின்று காதலால் களி கண்டி உற செய்த வண்ண ஒன் தமிழ் உண்பதோடு வல்லராயுரை பார் மதியள் விண்ணில் வெண்ணவராய் மகிழ்வை மெய்ம சொல்லில் வெண் சங்கம் உண்ணேந்து யகண்ணா நின் தனக்கும் குறிப்பாக கற்கலாம் கவியின் பொருள்தானே